அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலி லஞ்சி மனுவில் இதனால் சிந்தனையின் தலைப்பு உயிர் இறக்கம் ஸ்டீன்மட்ஸ் என்னும் புகழ்பெற்ற அறிவியல் வீட்டிற்கு அவருடைய நண்பர் சென்றிருந்தார் அன்றைக்கு கடும் குளிர் நிலவியது அறிவியல் தம் உடலை நன்றாக கம்பளியால் போர்த்தியிருந்தார் எனினும் குளிர் தாங்காமல் நடுங்கிக் கொண்டே ஏதோ ஒரு சோதனையில் முழு மூச்சாய் ஈடுபட்டிருந்தார் அருகிலேயே கனப்புப்புற இருந்தும் அவர் அதை எரிய விடவில்லை நண்பர் அவரிடம் ஏன் கனப்பை எரியவிடாமல் இப்படி குளிரில் நடுங்குறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த அறிவியல் அறிஞர் எழுந்து சென்று அருகிலிருந்த கனப்பை சுட்டி அங்கு சுண்டலி ஒன்று தன்னுடைய குஞ்சுகளுடன் இருந்தது இந்த கடுமையான குளிரில் நாமே நடுங்கும்போது பாவம் இவை என்ன செய்யும் அதனால்தான் அவற்றை விரட்ட எனக்கு மனம் வரவில்லை என்றார் இரக்க குணத்தோடு கூட இரக்கத்தின் வாழ்வு கண்களில் தொடங்கி இதயத்தில் தொடட்டும் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் இரக்கத்தோடு வாழ்வோம் நன்றி